அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ள வள்ளுவம் என்கிற தலைப்பிலே தினந்தோறும் உங்களோடு நான் தொடர்பு கொண்டு திருக்குறளிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கிறேன் நம்முடைய சாத்திரங்கள் எல்லாம் இவ்வாறு சொல்லுகின்றன மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு நுண்ணுடலிலே இருக்கக்கூடிய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நன்றாக முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நன்றாக மனசிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் முதல் கருத்து இதைத்தான் சொல்லுகிறேன் திருவள்ளுவர் நிறைய இடங்களில் இதை சொல்லியிருக்கிறார் அதாவது நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது உடம்பு வேற உயிர் வேறத புரிஞ்சுக்கணும் அதிலிருந்து தான் பாடமே தொடங்குகிறது திருக்குறளில் இந்த கருத்து பல இடங்களில் இருக்கிறது குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் முட்டையை விட்டு குஞ்சானது முட்டையிலிருந்து வெளிப்படுறது போல இந்த உடம்புலிருந்து உயிர் எந்த நேரம் கிளம்பி போயிடலாம் ஆகவே உடம்பு வேறு உயிர் வேறு என்ற கருத்து திருக்குறளிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உயிருக்கு பிறப்போ இறப்போ கிடையாது உடலுக்கு பிறப்பு இறப்பு உண்டு இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிருக்கு மனமும் கூடவே இருக்கிறது இந்த மனதை விட்டு இந்த உயிர் ஒருபொழுதும் பிரிய முடியாது இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் இது அடிப்படை பாடம் இதிலிருந்துதான் நான் உள்ளந்தோறும் வள்ளுவத்தை தொடங்க முற்படுகிறேன் அது மாத்திரமல்ல இன்னொரு குரலில் வள்ளுவர் அழகா சொல்லுகிறார் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு இந்த உடம்பில் ஏதோ ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிருக்கு இன்னும் நிலையான வீடு கிடைக்கவில்லை போலும் அப்படிங்கிறார் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது உயிர் வேறு உடல் வேறு என்பது தெளிவாக இருக்கிறது பல குரல் பாக்களிலே இதை பார்க்கலாம் திருவள்ளுவர் உயிர்க்கு உயிர்க்கு என்ற சொல்லை பலமுறை பயன்படுத்துகிறார் எனவே உயிரானது மனித உடலிலே சிறிது காலம் வாழ்கிறது அதற்குள் நல்ல காரியம் வேறு செய்ய வேண்டும் என்கிறார் நாச்சற்று விக்குள் மேல் நல்வினை மேற் செய்யப்படும் நாக்கு இழுத்துக்கொண்டு விக்கல் மேல வர்றதுக்கு முன்னால நல்ல காரியத்தை சீக்கிரம் செய்யணுங்கிற இந்த நல்ல காரியம் செஞ்சா பயன்படும் பல இடங்கள்ல சொல்ற ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பிடைத்து அதாவது எழுகின்ற பிறவிகளில் எல்லாம் கல்வி பயன்படும் இந்த உயிர் மனித உடலை விட்டு கிளம்பும் பொழுது இந்த உடலிலே இந்த உயிர் செய்த அறம் பாவம் அறிவு நல்ல குணங்கள் அல்லது தீய குணங்களை பழகியிருந்தால் அது இவைகளைத்தான் எடுத்து செல்ல முடியும் வேறு எதையும் எடுத்து செல்ல முடியாது இந்த கருத்தை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அணுகுமுறை சற்று வித்தியாசமானதாக தோன்றலாம் ஆனால் என்னுடைய அணுகுமுறை முற்றிலும் காலங்காலமாக பெரியோர்கள் பின்பற்றி இருக்கிற மரபு நெறி சார்ந்து அவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு நோக்கி இருக்கிறார்கள் என்ற கோணத்திலேதான் நான் இதை சிந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் தொடர்ந்து நாம் நாளை உங்களோடு தொடர்பு கொள்ளுகிறேன் உள்ளந்தோறும் வள்ளுவத்தை நம் உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் திருவள்ளுவர் நமக்கு அருள் புரியட்டும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித நேயம் தேனி வேதபுரி